ஏழு மஹமூத் பின் ரஃபீ கூறியதாவது பார்வையற்ற இத்பான் பின் மாலிக் தமது சமுதாயத்திற்கு இமாம செய்பவராக இருந்தார் ஒரு நாள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் அல்லாஹுவின் தூதரே இருட்டும் வெள்ளமுமாக இருக்கிறது நான் பார்வையற்றவன் எனவே நீங்கள் என் வீட்டில் வந்து தொழுங்கள் அவ்விடத்தை நான் தொழுமிடமாக்கிக் கொள்கிறேன் என்றார் நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் அவரிடம் சென்று நான் எங்கே தோழ வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள் அவர் வீட்டில் ஒரு இடத்தை காட்டினார் அவ்விடத்தில் நபி சொல்லம்மாஹோ அலஹு வசல்லம் அவர்கள் தொழுதார்கள்